நாற்பத்தி ஒன்பது அபோ ஒரேராரது அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு மனிதன் விரந்து மூன்றை தவிர அவனது மற்ற செயல்கள் துண்டிக்கப்பட்டுவிடும் ஒன்று நிரந்தரமாக நன்மை பெற்று தரும் தர்மம் இரண்டு பயன்பெறப்படும் கல்வி மூன்று அவருக்காக துவா அவரின் நல்ல குழந்தை என்று நபி அலி அலுவலி சொல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் ஒன்று ஆறு மூன்று